வணக்கம் உதிரசாதி என்ற நூலில் இருந்து ஒரு பகுதி மூச்சை பொறுத்தவரை தூக்கத்துக்கு இல்லாத ஒரு தன்மை போய்கொண்டும் இருக்கும் நாம் விரும்பினால் நாமவே நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்தும் விடலாம் அது இன்வாலன்ட்ரியாகவும் அதே சமயம் வாலன்ட்ரியாகவும் இருக்கிறது மூச்சை கட்டுப்படுத்தினால் நமது உடல் நமக்கு கட்டுப்படும் நமது வாழ்க்கை நமக்கு கட்டுப்படும் நமக்கு வெளியில் உள்ள வாழ்க்கையும் நமக்கு கட்டுப்படும் அதாவது நமக்கு சாதகமாக காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நமது குணம் மாறும் நமது ஆசைகள் நிறைவேறும் நமது பிரச்சனைகள் நோய்கள் எல்லாம் இன்னும் பல அறியப்படாத ரகசியங்களை பொக்கிஷங்களை எல்லாம் இறைவன் மூச்சுக்குள் மறைத்து வைத்துள்ளான் நம்பிக்கை வரவில்லையா வேண்டாம் நம்பவே வேண்டாம் இதில் நான் சொல்ல போகும் எதையும் யாரும் நம்ப தேவையில்லை ஆனால் நான் சொல்வதை செய்து பார்த்தால் போதும் நான் சொல்வது உண்மைதான் என்று உங்கள் அனுபவத்திலேயே புரியும் வேறு வார்த்தைகளில் சொன்னால் உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் பற்றிய ஞானம் வந்துவிடும் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒன்றை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இருக்காது ஏனெனில் நம்பிக்கை என்பதே நேரடி அனுபவம் இல்லாத போது ஒரு வசதிக்காக மனிதன் வைத்துக் கொள்வதுதான் ஒரு வகையில் அது இரண்டாம் பட்சமானதுதான் ஒரு பண்டம் இனிப்பானது என்று வாயில் போட்டு பார்த்து தெரிந்து கொண்ட பிறகு அது இனிப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்குமா நமக்கு அல்லது அது இனிப்பு பண்டம் தான் என்று தெரியுமா நான் சொல்லப்போவதும் அப்படித்தான் நான் கொடுக்கும் லண்டை சுவைத்து பாருங்கள் உங்கள் நாக்கு அது சுவை தெரிந்துவிடும் பத்து பேரில் ஒன்பதே முக்கால் பேருக்கு மூச்சு அதுவாகவே போய்கொண்டும் வந்து கொண்டும் தான் இருக்கிறது கணக்கில் வைக்க முடியாத அளவுக்கு குறைவான எண்ணிக்கை கொண்ட மனிதர்கள் மட்டும்தான் இந்த உலகில் வந்த மகான்களை எண்ணி விடலாம் ஒரு மகாவீரர் ஒரு முகமது நபி ஒரு ராமகிருஷ்ண பரமகம்சர் ஒரு ரமணர் ஒரு நாகூர் ஆண்டகை இப்படி சிலரே ஆனால் இந்த பிகு சிலரால் செய்ய முடிந்த காரியங்கள் கோடிக்கணக்கான மக்களால் செய்ய முடியாததை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 புத்தரை சுற்றியுள்ள வட்டத்துக்குள் ஒரு சிங்கம் வந்தால் அது புத்தரின் காலடியில் வந்து கொலை செய்யும் ஆயுதத்துடனும் ஒருவன் கண்ணுக்கு தெரியாத அந்த வட்டத்துக்கு ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு புத்தரின் காலை தொட்டு வணங்குவான் ஏன் என்று அவனுக்கே தெரியாது கடவுளை காட்ட முடியுமா என்று கேட்ட விவேகானந்தரை பரமகம்சரின் பஞ்சு பாதங்கள் எட்டி விவேகானந்தர் கொஞ்ச நேரம் ஏற்றுக் கிடந்தார் உணர்வு வந்து எழுந்தவர் ராமகிருஷ்ணரின் கால்களில் விழுந்து மரியாதை செய்தார் ஓட்டை விழுந்ததால் நடுக்கடலில் தத்தளித்த கப்பலை ஊரில் இருந்தே பார்த்த நாகூர் ஆண்டகை தன் தவற கண்ணாடியை வீசு எறிந்தார் அது பறந்து போய் கப்பலின் ஓட்டையை செவிக்விக் போட்ட மாதிரி அடைத்து காப்பாற்றி கரை அவர் வீசி எறிந்த கண்ணாடியை இன்றும் நாகூர் தர்காவில் காணலாம் இப்படி மகான்கள் வாழ்வில் நடந்த அற்புதங்களை அடுக்கிக்கொண்டே போகலாம் அந்த அற்புத சக்திகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தது மூச்சுதான் ஏனென்றால் வெறும் கார்பன் டை ஆக்சைடோ கலந்த அல்லது கலக்காத வாயு அல்ல அதுதான் உயிர் அதுதான் சக்தி அதுதான் வாழ்வு அதுதான் சாவு அதுதான் நோய் அதுதான் நிவாரணம் அதுதான் பிரச்சனை அதுதான் தீர்வு எந்த சக்தி நமக்கு தேவையான காற்றை உள்ளே இழுத்து தேவையில்லாத காற்றை வெளியே அனுப்புகிறதோ அதுதான் உண்மையான மூச்சு அதை பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் மூச்சை கட்டுப்படுத்த பழகாத மகான் ஒருவர் கூட இந்த உலக வரலாற்றில் இல்லை